श्री श्रीगुभ्यो नमः नमोस्तु रामाय राय सलक्षण नमोस्तु चतस्वी जनकात्मजार नमोस्तमाले नमोस्त चंद्राकमगेभ्य धर्मा सत्यसंध राोदाशरथि पौरषेचा प्रतिंदरय जिहिरावनि இன்றைய தினம் ரொம்ப புண்ணியமான தினம் ஸ்ரீராமநவியகாலம் சாட்சா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினதினம் இன்றைய தினம் பகவானே லோகத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணின தினம் பகவான் கீதையில் சொன்ன மாதிரி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சாதுக்களை ரக்ஷணம் பண்ணுறதுக்காகவும் துஷ்டர்களை சிக்ஷணம் பண்ணுறதுக்காகவும் தர்மத்தை நிலை நாட்டுறதுக்காகவும் நான் அவதாரம் பண்ணுற என்ன பகவான் சொன்ன ரீதியாக ராமச்சந்திரமூர்த்தியே அவதாரம் பண்ணின ஒரு தினம் அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு காட்டுறது இதில் மகர்ஷிகளான சாதுக்களை இரட்சணம் வென்றார் துஷ்டர்களான சுபாகு மாரீசி முதற்கொண்டு ராமனேஸ்வரன் வரையிலும் அத்தனை துஷ்டர்களையும் தண்டிக்கிறார் தானே தர்ம வழியில் வாழ்ந் வாழ்ந்து தர்மத்தை நமக்கு காண்பிக்கிறார் ராமோ விக்கிரகவான் தர்மகான ராமனுடைய ஸ்வரூபமே தர்மமாக வாழ்ந்து காட்டிருக்கார் ராமன் இவைகளுடைய பெருமைகளை ராமாயணம் நிறைய நமக்கு சொல்லியிருக்கு மேலும் பக்தியினுடைய விளக்கங்கள் ராமாயணம் நமக்கு நிறைய காண்பிக்கிறது நவவித பக்தின்னு பிரஹ்லாத சுவாமி ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்றார் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் ஸ்ரவணம் பகவன் அமாவை ஸ்ரவணம் பண்ணுறது கேட்கிறது எப்பொழுதும் பகவன் அம்மாவை சொல்கிறது பகவானையே ஸ்மரிச்சுன்றிருக்கிறது பகவானுடைய பாதத்தை சேவிக்கிறது பகவானை அர்ச்சிக்கிறது பகவானிடத்துல நமஸ்காரம் பண்ணுறது பகவானிடத்துல தாசனாக இருக்கிறது நம்முடைய சர்வ சொத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறது இப்படி ஒன்பது விதமாக பக்தியை நமக்கு காண்பிச்சிருக்கார் பிரகலாத இந்த ஒன்பது விதமான பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குதுங்கிறது தான் உள்ள சிறப்பு வேதத்துக்கு சமானம் ராமாயணம்னு சொல்கிற வழக்கம் ஏன்னா வேதத்தில் யஜுர்வேதத்தை எடுத்துட்டால் ஏழு காண்டம் இருக்குது அதே போல தான் ஸ்ரீமத் காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்திரா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம்னு ஏழு காண்டமாக வால்மீகி மகர்ஷி நமக்கு வகுப்பு கொடுத்துருக்கார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமும் வால்மீகியே சொல்லலை எல்லோரும் பிரிச்சின்னு இருக்கா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தையும் நாம் முழுமையாக பார்க்கணும்னா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் ஆனந்த ராமாயணம் துளசி ராமாயணம் கம்பராமாயணம் இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்ரீமத் ரா வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் ஆனந்த ராமாயணத்தில் இருக்குது அதே போல் துளசி ராமாயணத்தில் இருக்குது கம்பராமாயணத்தில் இருக்குது அவை சேர்த்து பார்க்கணும் பார்த்தான் நமக்கு முழு ராமாயணமும் தெரிய வரும் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் பூரா நம்முடைய தர்மங்களை காண்பிக்கிறது பகவான் எப்படி அவதாரம் பண்ணினார் ஆத்மானம் மனுஷம் பண்ணிங்கிறார் ராமன் நான் என்னை மனுஷனாகவே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனாகவே வாழ்ந்து காண்பிச்சிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி மனுஷனுக்கு என்னென்னலாம் சுகதுக்கங்கள் உண்டோ அத்தனை சுகதுக்கங்களையும் ராமனும் அனுபவிக்கிறார் பிறந்து ஆத்தில் வளர்ந்து ஒரு பாடசாலையில் போய் வித்யாபியாசம் பண்ணி தனுர்வேதங்கள்லாம் கற்றுண்டு பிறகு அதை பயிற்சி பண்ணுறதுக்காக விஸ்வாமித்ரோட வனவாசங்கள் பண்ணி பிறகு விவாகம் பண்ணிண்டு அப்படி ராஜ்யம் ராஜ்யபாரம் வர்ற சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு வனவாசம் பண்ணி மனுஷனுக்கு எவ்வளோ சுகதுகங்கள் உண்டோ அத்தனையும் ராமன் செய்து காண்பிச்சுருக்காருங்கிறதுனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ரொம்ப பெருமை ஜாதி மேலும் அதில் உள்ள கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தா நவவித பக்தியும் நமக்கு தெரியும் ஸ்ரவணம் பகவன் அம்மாவை ஸ்ரவணம் பண்ணிகிட்டே இருக்கிறவர் ஸ்ரீமத் ராமாயணத்தில் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் எத்த எத்தனை ரகுநாச கீர்த்தனம் தத்த தத்திர பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுகிம் நமதராட்சசாந்தகம்னு இங்கங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் நடக்கிறதோ அங்கே ரெண்டு கையையும் கூப்பிண்டு கண்ணிலிருந்து தாரதாரையாக ஜலம் வருது அப்படி ஸ்ம சிரவணம் பண்ணுறார் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரித்திரத்தின் ஸ்ரவண பக்தி பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமி அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்தில் கீர்த்தன பக்தி யார் பண்ணுறான்னா வால்மீகி மகரிஷி பண்ற பகவன் நாமாவ சொல்றே கோன்வஸ்மின் சாம்பிரத்தம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு ஆரம்பமாக பகவத் குணங்களை சொல்றாரு வால்மீகி மகர்ஷி வால்மீகி மகர்ஷி தான் கீர்த்தன பக்தி பண்ற ஸ்மரண பக்தி யாரு பண்றான்னா சீதா சீதா தேவி பண்றா அசோகவனத்துல கொண்டு போய் வச்சுட்டான் இருபத்தி மணி நேரமும் ராமனையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கா சீத்தை அதான் ஸ்மரண பக்தின்னு பேர் பாதசேவன பக்தி யார் பண்ணுறான்னா பரத சுவாமி பரதன் ராமனுடைய பாதத்தை வாழ்ந்து போய் வச்சு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதசேவனம் பரதன் பண்ணுறார் அர்ச்சனம் அர்ச்சனை பக்தி யார் பண்ணுறான்னா சபரி பண்ணியிருக்கார் ராமனை வரவழைச்சி பழங்கள்லாம் கொடுத்து வேடுதஸ்திரி சபரி அப்புறம் அர்ச்சனை பக்தி வந்தன பக்தி யார் பண்ணுறான்னா விபீஷண சுவாமி யதாரணம் வந்தவொன்னே காலில் விழுந்துட்டாரு ராமனுடைய காலில் விபீஷண சுவாமி பார்க்குறோம் அவரை தான் வந்தன பக்தி பண்ணுறார் தாஸ்யம் பகவானிடத்திலே தாசனாகவே இருந்து பக்தியை பண்ணி மோட்சத்தை அடைஞ்சவர் யாருன்னா லக்ஷ்மண சுவாமி தாச பக்தி பண்ணியிருக்கார் சக்கியம் பகவானிடத்திலே சக்கியம் ஸ்னேகம் வச்சுண்டு ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடைஞ்சவர் ஸ்நேகபக்தி யார் பண்ணியிருக்காருனா சுக்ரீவன் பார்க்கிறோம் ஆத்மநிவேதனம் தன் சர்வஸ்வத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணி ஆத்மநிவேதன பக்தி யார் பண்ணியிருக்காருனா ஜடாயு இப்படி நவவீத பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குங்கிறது தான் ராமாயணத்துக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி இப்படிப்பட்ட ராமாயணம் நமக்கு கிடச்சிருக்கிறது நாம் பண்ணிந்த பாக்யம் இன்றைய தினத்தில் ராமஜனன புண்ணிய தினம் இன்றைய தினத்தில் என்ன செய்யணும்னா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விக்கிரகமோ அல்லது படமோ வச்சு அல்லது ஒரு கலசத்தில் தீர்த்தம் வச்சு அதில் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமன் சமேத ராமச்சந்திரமூர்த்தியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி பானகம் நீர்மோர் முன்னெண்ணம்னு சொல்லக்கூடியதான வட பருப்புன்னு சொல்கிறது பாசிப்பருப்பை ஊற போட்டு அதில் எலுமிச்சம்பிரும்பிழிஞ்சு தேங்காய் துருவி போட்டு அதை நைவேத்தியம் பண்ணணும் ஏன்னா வனவாசம்ன்றபோது ரொம்ப சிரமப்பட்டு வனவாசம் பண்ணியிருக்கார் அதை ஸ்மரிச்சுக்கும் விதமாக பானகம் நின்றுமோ தான் ராமனுக்கு ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் இந்த நைவேத்தியத்தை பண்ணி பீஜதானம்னு பண்ணுற குழந்த பிறந்த உடனே விரதானம்னு சொல்லுவார் நெல் எடுத்து வச்சுட்டு அதில் சில்லறையை போட்டு பிறந்த குழந்தைக்கு நவகிரக தோஷங்கள்லாம் போகணும் நவகிரகங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பீஜதானம்னு பண்ணுறது போல் ராமச்சந்திரமூர்த்திக்காக பீஜதானம் பண்ணணும் இன்னைக்கு பொன்னி புருஷால் ஸ்திரிகள்னு வேறுபாடு பார்க்காம அத்தனை பேருக்கும் கொடுத்து இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண பிரசாதத்தை நாம் அடையணும் இன்னும் முடிஞ்சால் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார ஹட்டம்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிர்வத்தே துக்கிரதோ தஸ்மின் ஹஜமேதே மகாத்மனஹான் ஆரம்பமானது அந்த சர்க்கம் அந்த சர்க்கத்தை ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னிதியில் பாராயணம் பண்ணி எல்லாேருக்கும் தாம்பூன்னு இருக்கிறார் கொடுத்தா அஷ்டைஸ்வரியமும் நமக்கு சமர்த்தியாக கிடைக்கும் ராஜ்யங்களில் காரியசித்தி ஆகணும் ஆகரவாலுக்கு காரியசித்தி ஆகும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மன அமைதி ஆஞ்சநேய சுவாமி வராடுறதில் அதனால் காரிய நமக்கு ஏற்படுறது இத்தனை பலன்கள் இன்றைக்கி ராமச்சந்திரமூர்த்தியை ஆராதிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கிருபா கட்டாட்சம் அத்தனை பேருக்கும் ஏற்படணும்னு மகாபரிவாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்